சிதன் குமார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நற்றினை இணைய வானொலிகள் நீங்கள் இன்று முதல் ஒரு அறிவிப்பாளராக உங்களை அறிமுகம் செய்து கொள்கிறீர்கள் அப்படிங்கறத உங்களுக்கு சந்தோஷமா ரொம்பவே மகிழ்ச்சி சார் ரொம்ப கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல நற்றினையோட என்னோட பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு அதுல இன்னொரு மைல்கள் அடுத்த ஒரு அடுத்த ஒரு வளர்ச்சி அடுத்த ஒரு உயர்வு அப்படின்னு தான் இதை நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை நேயர்களுக்காக சொல்லுங்களே நான் பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கேன் என் பேர் செந்தில்குமார் ஈரோட்ல இருக்கேன் ஈரோட்ல பாத்தீங்கன்னா மியூசிக் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து கீபோர்டு இசை கருவி பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு தனியார் பள்ளியில கீபோர்டு மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வார இறுதி அரசு சார்ந்த ஜவகட் சிறுவன் மன்றம் அப்படின்ட்டு இருக்கு அது வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லயும் நடத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழக அரசு மாணவர்களுக்கு வந்து குறைந்த செலவுல கலைகளை கற்றுக் கொடுக்கிற அமைப்பு அது அங்கேயும் நான் வார இறுதி நாட்கள்ல ஜவகர் சிவர் எடுத்துட்டு இருக்கேன் கீபோர்டு வகுப்புகள் இது தனியார் வகுப்புகளும் மாலை நேர வகுப்புகளும் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நான் ஒரு ரே ரொம்ப ரசிகனா இருந்திருக்கேன் அதாவது கர்ணனுக்கு எப்படி கவச கண்டமோ அந்த மாதிரி என்னோட காது கிட்ட எப்பவுமே வானொலி பெற்றி இருந்துட்டே இருக்கும் வேளாண் அரங்கம் கொண்டு திருச்சியில எப்போ பிரேக் விடுவாங்களோ அப்பதான் எனக்கும் வானொலி இதாகும் திருச்சி வானொலி கோவை வானொலி அந்த மாதிரி நிறைய வானொலிகள் கேட்டிருக்கேன் சீனா வானொலி பிலிப்பைன்ஸ் மாஸ்கோ இதெல்லாம் ஏதோ திருகிட்டே இருக்கிறப்ப இதெல்லாம் ஒலிபரப்பாங்க வேட்டிக்கன் இந்த மாதிரி எல்லா சர்வதேச வானொலிகள்லயும் ஈவன் பாகிஸ்தான்ல கூட தமிழ் ஒலிபரப்பு இருக்கு தமிழ் மொழி ஒளிபரப்பு இல்லாத நாடுகளே இல்லைன்னு சொல்லலாம் இப்ப எல்லாம் இன்னுமே ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சமீப காலமா வானொலி கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை எண்பதுகள் கடைசியில ஒரு எண்பத்தஞ்சுல இருந்து அதாவது சுருக்கமா சொன்னா இந்த சன் டிவி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லலாம் தனியார் தொலைக்காட்சிகள் ஆஹ் தொலைக்காட்சிகள்லாம் வந்தப்போ அதுல ரெண்டு பாதகமான விஷயங்கள் ஒன்னு நம்ம கவனம் தொலைக்காட்சி மேல போச்சு இன்னொன்னு அந்த கேபிள் ஒயர் இதெல்லாம் போறப்போ வானொலி ஒளிபரப்போட அந்த தரத்தை குறைச்சிருச்சு அதாவது மத்திய அலைவரிசையெல்லாம் வந்து ரொம்ப கடக்கரை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தெளிவா எடுத்துட்டு இருந்த மத்திய அலைவரிசை கூட ரொம்ப இதா மோசமா எடுக்க ஆரம்பிச்சுது அப்புறம் பண்பலை ஒளிபரப்பு பேமஸ் ஆச்சு கோடை எஃப்எம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பண்பலை ஒளிபரப்பு ஃபேமஸ் ஆனதும் குத்தரை எஃப்எம் தான் தமிழகத்துல வந்து இருபத்தி ஓரு இருக்கு மற்ற எஃப்எம்லாம் பாத்தீங்கன்னா சென்னை எஃப்எம்லாம் நூறு கிலோமீட்டர் சுற்றுலவுக்குள்ளதான் எடுக்கும் எஃப்எம்ங்கிறது எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலவுக்குள்ளதான் எடுக்கும் அதனால அந்த வானொலி கேட்கிற வாய்ப்புகள் குறைவாயிருச்சு வானொலி கேட்டுட்டே இருந்ததுனால நாமளும் அந்த ஒரு ஸ்லாங்லாம் நல்லா பழகிருச்சு நாமும் ஒரு ஆர்ஜேவா வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்தது சின்ன வயசுல அமையில அதுக்கப்புறம் தச்சையெல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக அதுவும் ரொம்ப லேட்டா தான் இசை கத்துக்க ஆரம்பிச்சேன் கடைசியில அதுவே ஒரு ப்ரொபஷனலா மாறிச்சு எனக்கு இசை கற்றுக் கொடுத்த மாஸ்டர் வந்து அவருடைய கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ஒர்க் பண்ற ஸ்கூல்ஸ்கெல்லாம் போயிட்டு எனக்கு ஒரு பேட்ச் பிரிச்சு கொடுத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாதிரி பண்ணிட்டாரு அதுல இருந்து அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு டீச்சிங் லைன்ல வந்தாச்சு இசையில வல்லுனர் சொல்றத பயிற்றுனர் சிறந்த பயிற்றுனர் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அவங்களோட கோச்சுக்கு அதுல முக்கிய பங்கு இருக்கு கோச் வந்து யாருக்கும் அதிகமா தெரியாது ஆனா அவங்களோட மாணவர்கள் வெளியில பிரபலம் ஆகாங்கிறதுல நான் பெருமை அடைகிறேன் நட்டினையில் உங்களுடைய பங்களிப்பு எத்தனை வருடங்களாக இதுல இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒரு வருடத்துக்கு மேல இருக்கு நட்டினை வந்து நட்டினையோட இணைந்து ஒரு வருடத்துக்கு மேலாகுது எனக்கு இந்த ஆர்ஜே ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துட்டப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சுன்னா வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டப்போ எல்லாரும் அந்த வாட்ஸ்அப் குழுக்கல வந்து வெறும் குட் மார்னிங் குட் நைட் சொல்றதுக்கு இந்த மாதிரி அனுப்புன மெசேஜை அனுப்புறதுக்கு பயன்படுத்திட்டு வித்தியாசமா ஏதாவது நம்ம வாட்ஸ்அப்ல பண்ணலான்னு நாவல்கள்லாம் என்னோட குரல்ல ஒப்பதிவு படித்து ஒளிப்பதிவு செய்து அனுப்பிட்டு இருந்த அது நண்பர்கள் கிட்ட பிரபலமாச்சு அப்போ என்னோட குரு ஈரோட ஞான பிரகாசம் சார் வந்து அப்போ அவரு நன்றினைல பிஸியா இருந்தாரு ராகம் தவழும் நேரம் அப்படின்ட்டு கர்நாடக இசை பாடல்கள்லாம் வழங்கிட்டு இருந்தாரு அவரு வந்து இந்த நாவல் வந்து நற்றின வழங்கலாமே அப்படின்னு தான் அவரு தான் எனக்கு நன்றினை அறிமுகப்படுத்தினாரு அப்ப வந்து நாவல் படிக்கிறப்ப காப்பிரைட் இதெல்லாம் வரும் இஷ்யூஸ்லாம் இருக்கு அதுல சரித்திரம் பெற்ற சம்பவங்கள் வரலாற்றுல ஒவ்வொரு தினமும் முக்கியமான நிகழ்ச்சி இருக்கு அது பண்றீங்களான்னு நீங்க வந்து நட்டினில சரித்திரம் பெற்ற சம்பவங்கள் மூலமா தான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு வானொலி நட்டினை இணைய வானொலி மூலமாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க உங்க மனசுல நீங்க வச்சிருக்கீங்க இணைய வானொலி தான் இப்ப மற்ற வானொலி எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல நிறைய வானொலி இருந்தாலும் ஒரு சில அறிவிப்பாளர்கள் ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து ரீச் ஆகும் மக்கள் மத்தியில அந்த மாதிரி ஒரு மக்கள் மனதில் ரீச் ஆகுற மாதிரி சுய பாடல் தேர்வுகள் வித்தியாசமான பாடல் தேர்வுகள் மூலமா மக்களை சென்றடையணும் அப்படிங்கறது என்னோட இலக்கு நட்டினைல இருந்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் ஒவ்வொரு நாளில் நிகழ்ச்சிகள் வழங்கறதாக சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய நாங்கள் கேட்கலாம் வெள்ளிக்கிழமைகள்ல என்னோட குரல கேட்கலாம் சார் வெள்ளிக்கிழமை என்னோட பொறுப்பு என்ன வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை என்னோட குரலை நீங்க கேட்கலாம் ஆறு மணி முதல் எட்டு மணி வரை வழக்கமான இது நிகழ்ச்சி ஒரு நட்டினை சாரல்ல பக்தி மனம் கமலம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் நட்டினை சாரல் அதுல வந்து குறிப்பா என்னோட நிகழ்ச்சி தொகுப்புகளை என்னோட ரசனையின்படி அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு எட்டு முதல் ஒன்பது வரை ஆர்ஜி செஞ்சில் அவர்களின் குரல் உலக மெங்கும் ஒளிக்கும் கண்டிப்பா சார் ரொம்ப நன்றிக்கு மடைத்திறந்து நதி இலை நான் அப்படின்ட்டு அதுலயும் அப்படித்தான் ஒரு இசைக்கலைஞன் வந்து தன்னோட திறமைகள்லாம் வெளிப்படுற வெளிப்படுத்துற மாதிரி உணர்வுள்ள பாடல் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் ஒரு என்னோட திறமைகள்லாம் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மடை திறந்து தாவுமதி இலை நான் அத அப்படியே நீங்க ஒரு இசை ஆசிரியர்களால் அத உங்களுடைய இசை குரலில் கொஞ்சம் பாடங்களை கேட்டு பாப்போம் மடைத்தீருந்து தாவுமதி இலை நான் மனு தீர்ந்து சிறு கோயில் நான் இசைக்களையும் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பணித்தது பொருத்தமா இருக்கும் ரொம்ப அழகா பாருங்களேன் நீங்க கச்சேரியெல்லாம் பண்ணிருக்கிறீங்களா ஐயோ ஆர்கில்ல எல்லாமே வந்து பகுதி நேரம் ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா போயிட்டோம்னா அதுவும் டீச்சிங் லைனும் ஒன்று மாறுபட்டது அந்த டைமிங் ஒத்து வராது அதனால அப்ப வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் பாடுவேன் உங்களுடைய கருத்துக்களை நம்ம தெளிவா அழகா இந்த நட்டினை இணைய வானொலி மூலமாக நேயர்களுக்கு உலக நேயர்களுக்கு சொல்லிருக்கீங்க இனி தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய குரலுக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப நன்றி